ஒருவன் சர்வத்தை கட்டினார் சிமர்மன் மந்திரவான் मणिட்டாவன தொட்டிட்டு கத்திய உரியார் இற்றையும் கொடுத்தாப்புறம் கொடுத்தாய் மூட்டையை தூக்கட்டால எ மந்திரவான் मणि இருக்காய் அந்த மந்திரத்தை சொல்றார் கத்தி கிரியாக்கட்டாமல் கத்திய காட்டினார் भगवान உருஷன கரஜிலே அந்த மந்திரத்தை சொல்லத்தானே வந்திருக்கறோம் ஐயத்தர் ஐக்கணமால் சர்வலோகத்தின் சன்னான भगवान இடத்து கத்திய காட்டி பரவார்த្த ગ્રஹணம் பண்ணினான்னா பரவார்த្த ગ્રஹணம் பணத்துக்கு சாந்தியா பணங்காட்சி ஆடை ஆபரணங்கள் அந்த அர்த்தம் தான் வேதார்த்தம் வேதாந்தார்த்தம் வேதாந்த பாரார்த்தம் அத்தனையும் கொண்டார் வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோ கலிவனுக்கு என்ன பெருமை என்ன பகவானே கலி என்று பெருமைச்சான அது பெருமை அவர் பெருமையாக பழங்காட்சி பால் சமர்ப்பிக்கிறான் பழம் சமர்ப்பிக்கிறான் படிமடை பண்றான் கைவினை பண்றான் அப்படியான திருமந்திரம் பிரார்த்தித்து பெறுகிறார்கள் கத்தியை காட்டி கத்தியை காட்டி திருமந்திரம் சொல்றீடா கத்தி கையாக்க ஒரு சிஷ்யும் வரதா தெரியல கலியன் என்ன பதிஷ்டன் அப்படிவிட பலாதிக்கம் படைத்தவரான் திருமந்தியாய்வார் அந்த கலியனுக்கு பெருமை என்னால் நிறுவிக்கிற போது நம் ஆச்சாரியாய் ஆயிரம் விதமாக பண்ணியிருக்கிறார்கள் ஏதோ சில விஷயங்களையாவது ஒரு அரை மணி சொல்றேன் முப்பது எட்டே காலுக்கு விநியாசம் முடிச்சோட திருவங்கி ஆழ்வாருக்கு பெருமை சோழம் ஆரக்காட்சியும் பெருமை சோழன் கலியன்னா நாலு விஷயம் நம்ம எழுந்தொழுக்கிறார் புளிமரத்து அடியிலே திருப்புலி ஆய்வார் அடியிலே தாம்பரவரணி நேரத்திலே ஒரு மரப்பொண்டான கோட்டரத்துக்குள்ளே நம்ம ஒன்று இருக்கிறார் திருமங்கி ஆய்வார் அப்படி அல்ல நாலு அரசு அரசு அரசு என்ன நாலு அரசு பகவான் தெய்வத்துக்கு அவர் பெற்ற திருமந்திரம் மந்திரங்களுக்கு அரசு அவரே ஆலிநாட்ட அரசு மரமோ அரச மரம் ஆக தெய்வத்துக்கரசெருமான் மூலமான மந்திரங்களுக்கரசான திருமந்திரமான திருமந்திரத்தை அதாவது திருவட்டாட்சரத்தை திருவங்கி ஆய்வார் அரசுமே பெற்றார் அதத்தான் மனபாரும் அவர்கள் இது என்கிறாங்க கொள்ளையா இருக்கிறவடியால் ஆத்தன் கரையா இருக்கிறபடியால் பக்கத்தில் திருமணம் கொள்ளையா இருக்கிறபடியால் திருவங்கி ஆய்வார் பதிவதிஷத்தை எட்டு ஐத்தம் பறித்த இடவே அதுதான் அந்த இடத்தை பார்க்கிறார் நாமெல்லாம் பதிர்காட்சி பிருந்தாவனம் போறோம் அங்க இடத்தை பார்க்கிறோம் அவர் திருவங்கி ஆய்வார் எட்டு ஐத்தம் பறித்த இடத்தை பார்க்கிறார் ஆச்சரியப்படுகிறார் முதலான்தகத்துக்கும் மனவாழ்மந்திரினார் அந்த திருமணங்களைக்கும் மனவாழ்மர்கள் உயிரணுகிறார் அந்த திருமணங்கள்ளையை பார்க்கிற போது பறித்த ஞாபகம் அதுபோல மதுராந்தகத்தை ஜெயித்தவாரே மதுராந்தகத்திலே எம்பெருமானாருக்கு பெரிய நம்பிகள் மகே மரப்படியே திருமந்திரம் என்ன தயம் என்ன தர்மஸ்லோகன் என்ன ஆச்சாரியஸ்தாரத்தில் இருந்து பெரிய திருமந்திரத்தை உபதேசித்திடமே எந்த விமான கீழ தவிர்த்தத்தை சம்பாதித்துக் கொண்டானோ பெரிய நம்பி மூலமாக மதுராந்தகத்திலே மகிழ் மரத்தடியிலே ஆனா சர்வேஸ்வரம் மூலமாக திருமந்திரத்தை கிரகிக்கப்பட்டார் திருவங்கியாயார் அரச மரத்தடியிலே அரச மரத்தடி அது மகிழ் மரத்தடி ரத்து மகிழும் அரசு ியாச விஷயமா சொன்ன அரசடி அந்த ஒரு மந்திரம் இருக்குது இங்க ஒரு மந்திரம் இருக்கிறது கிடைச்சது கிடைச்சது அதை கண்டு வியக்கிறார்கள் பூர்வாச்சார மனவாளம் அவர்கள் அதே மசராந்தகத்திலே மகிழ மரத்தடி ஆசிம்மா அனுபவித்திருக்கிறார் அதே மன நென்னே வாய் நேரம் தான் திருப்பா என்ன நென்னே வாய் நேரம் தான் காலத்தின் எடுத்துக்கொள்ளாதே சொல்றது நேற்று ஒரு காலமே நேற்று ஒரு காலமே நேற்று உங்கள் தலைவனான கண்ணரே எங்க நாங்கள் உங்க கால நேற்று நாங்க வேண்டிய இன்று என்ன கால வித்தியாசத்தை போது அது தோட்டாமல் இருக்கணும் அது போல இந்த ஓரோரிடத்தை பார்க்கிற போது என்ன தெரிகிறது திருப்பியாக தெரிவிக்கிறோம் ஐயா ரெண்டு இருக்கார் திருப்படியாய் யாரை செய்கிறார் அது திருப்படியாய் யாரடி போறவா இருந்து தோத்தது 18 செப்டம்பர் மார்கல இங்க வந்து தானே 50000 கேட்டார்கள் அன்னைக்கு செய்து தெரியாதா அதுவே எட்டு லட்சம் பரிசு வடவே அதுதான் भगवान நம்மனா தன்னி கொடுத்தால் பண வச்சிக்கற திருவந்தர்ப்பியோடு தான் அது பெரிய ஆட்கள் விருத்தான கட்டினார் பணத்தில் கொடுப்பான் பணத்துக்குங்கற பயியோ கொடுத்துட்ட சர்வர் பணம் கொடுக்கட்டா பரிசு தரந்து பணத்துக்கு எடுக்கற வைத்திருக்கிற பரிசு கைக்கு ஒரு திருமந்திரம் அந்த திருவந்திரத்தில் கொண்டாடப்பட்ட நாராயண சித்தார்த்தம் பகவான் தானே நாராயண சித்தார்த்தம் சுவாமித்த சௌரப்யங்கள் சுவாமித்தம் நாராயண சித்தார்த்தம் சௌரப்ஜம் நாராயண சப்தார்த்தம் அந்த சுவாமித்த சௌலப்தங்கள் இரண்டும் பூர்ணமாக வசிக்கிறது நாராயண நாம அந்த இரண்டும் எங்கே வந்துதான் பூர்ணமாக காட்டினான் அர்ச்சாவதாரத்தையும் திருவங்க அழிவார் ஆகையாலே அடுத்த திருமொழி முதல் திருமொழி நான் கண்டுகொண்டேன் அடுத்த திருமொழி திருகீங்கிற திருப்பிதான் அது அர்ச்சாவதாரமான எந்தெருமாருக்கு பாய்ச்சிரம்பாட ஆரம்பிச்சுட்டார் கடகீர முடியர்ந்து திருக்கோட்டியூர் அதுபரியா முப்பது பாசம்ையூருக்கும் திருவாங்க நாற்பது நாற்பது பாசம் திருவரங்கத்துக்கு ஐம்பது பாசரம் சொல்லியிருக்கேன் சொல்லுறேன் திருவரங்கத்துக்கு அவருக்கு பிரதா திருவிழக்கரு திருவங்கியார் திருவிழக்கருத்து என்ன அவரே பாசனம் பாடின பெரிய திருவள்ளி ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெருக்கு இருந்தான் இருபது பாசலாம் திருவள்ளி குத்திருக்கை பெரிய திருமடல் பெரிய திருமடல் ஒரு ஒரு பாசலம் மேல திருவிருந்தான் முப்பது பாஷலாம் இத்தனை வாசலங்களை பாடினாரு அது உலகத்தில் ஆச்சரியமான பாய்ச்சனம் பாடியிருக்கிறார் குண்டியார் மண்டையம்பி திறன்மையில் சீட்டம் எண்ணும் இந்தியான தாமம் தீர்க்க கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி தேர் மல்லையண்ணும் அண்டி நாடு உயனெல்லாம் மத்தையார் கொய்யலாம் வேதாந்தம் சொல்றது பரமாத்ம விஜானத்தாலே உஜ்ஜீவனமும் தமேபன் வித்வான் அமிர்தை பகவதி பிரம்மஜானத்தாரே மோட்சமும் வேறுப்பு காட்டிகாரர்கள் குருவாச்சாரியார் பக்தின்னு சொன்ன அவர்த்தி அசை விபதை சார்ந்து வெறுதியாசல் சூற்றான் என்ன சொன்னார் ால மோக்ார்க்தி பண்ணிருக்கூத்த நான் பக்தி பண்றேன் சொன்னான் மன்மனாபர் மத் பக்தா பக்தியாமிதானா என்னிடத்தில் பக்தி பண்ணுவான் அம்மா கிருஷ்ண பக்தியிலே திளைத்தார் மோட்சம் அதானத்தாலே மோட்சம் பக்தியினாலே மோட்சம் கிருஷ்ணபக்தியினால மோட்சன் அம்மாந்தம் ார் பார்த்தார் நான் சொல்றேன் இருந்தோம் ஞானத்தாலேதான் மோஷம் அது பரமாத்ம விஞ்ஞானம் அது பக்தி அது கிட்ட பக்தி என்ன நம்ம ஐவார் பரிகந்த வந்தது நாயனை சொல்றேன் உலகமேத்தும் கண்டியு அரங்கம் மெய்யம் கட்சி பேர் என்று மந்திரால் உயிரலாம் அந்த விஜேஷ் ஈடுபட்டவனுக்குத்தான் உஜ்ஜீவனமே மற்ற பேர் உஜ்ஜீவனம் கிடையாது அப்ப கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவான் அம்மா ஐயாருடைய திருவிழா கிருஷ்ண பக்தியாய மோட்சம் திருவங்கி ஆய்வார் திருவிழ கருத்து அர்ச்சாவதார இல்லைன்னா அவன் மோட்சம் கிடையாட்டார் திருமங்கி ஆழ்வார் திருமங்கி ஆய்வாருக்கு என்கிறார்கள் நம்முடைய பெருவாச்சாரியார் இது அனுசரித்து பிரிவாச்சாரில் பலவிடங்களில் வைச்சார் இருக்கிறார் ஒன்பிரண்ணு மட்டும் இந்த இடத்துல இதற்கு அனுகூலமா விஞ்ஞாபனம் மாட்டேன் அவர் அம்மா யார் நான்கு வேதங்களை கண்டார் நால்வேதம் கண்டான்னு பெரிய நார் வேதம் கண்டாரு என்னார் திருவங்கியா ஐயார் எல்லாச்சாரியாலும் வைச்சாலும் இருக்கார் நார் வேதம் கண்டார் ஒரு வைச்சாலும் புருவாச்சாரியார் பட்டர் கேட்டாரா நால்வேதங்களை கண்டவன் சொல்லவண்டான் நால் வேதங்களாலே காணப்பட்டவன் இது கர்த்தர் அன்று கிடாய் கர்மணி என்னாராம் பட்டர் கர்மணி நால்வேதங்களாலே காணப்பட்டவன் நால்வேதங்களாலே காணப்பட்டவனும் பெருமான் ஆனா பகவானாரு நால் வேதங்களுக்கும் கர்த்தாவாக இருக்கிற பகவான் நாலு வேதங்களை பார்த்தவனான பெருமானே அந்த கற்று வாத்தகமாக சொல்லாமல் கர்மணி கருவணமாக இயக்கம் எனிருக்கிறார் பரமாச்சாரியம் நால் வேதம் கண்டார் பகவானும் நால்வேதம் கண்டான் நம்மாழ்வானும் நாலு வேதம் கண்டார் அவன் நான்கு வேதங்களால காணப்பட்டவன் என்பதுமான் வேறு அகமேதாங்கிறான் கீதாச்சாரிய நம்மாழ்வாரோ நால் கண்டார் திருவருத்தன் கண்டார் துவாதிர் கண்டார் திருவிவန္தா கண்டார் திருவாதிரை கண்டார் நான்கு பேர் பாருபதமான நான்கு விஜயக்கமங்களை நம்மால் யார் கண்டார் கண்டவரான அவருதான் ரிஷி பெயர் மந்திரக் दृष्टா மந்திரங்களை சாक्षात கற்பித்தவர் ரிஷி ரிஷினா மந்திர दृष्टா ரூபகதவூ பாடு தற்கா புத்தர் தா ஹனி சொல்லுவார் ரூபகதவூ விஷயına பார்த்தவன் மந்திரங்களை பார்த்தவர்தான் ரிஷியின் பெயரிலே ஐச்சாரை நம்மவிட சொன்னார் சவரமணி ஜாமந்தா வீக்ஷன அப்படி அல்ல வீட்சி மந்திரங்களுக்கு திராவிடவும் பிரம்ம சம்பிதாங்கிறார் தட்டு நிர்வந்தம் திருவங்கி ஆயார் அப்படியல்ல அர்ச்சாவதார பிராபண்மே வடிவெடுத்தவர் திருவங்கி ஆயுவார் கல்வாரி காமல் போந்தித்தாய் உள்ள வலியத்தோல் போய்ந்தாய் வெக்காவில் தீமந்த வேண்டு விபவாவதார் சொல்றார் அர்ச்சாவத்தார் சொல்றார் விபவாவதார் சொல்றார் அர்ச்சாவத்தார் சொல்றார் பாடுறார் திருமங்காய இது எனக்கு அர்ச்சாவதாரம் கண்ணுமே வந்த காளாய் மன்னமர கூட்டாடி மகிழ்ந்தாய் சொன்னா போற கண்ணீர் திருமக்கள் உண்டு வந்த காளாய் கடிமசூல் கணவரத்தன் கனி என்னால் மன்னமர கூட்டாடி மகிழ்ந்தாய் பட திருமணங்களிடமே மகிழ்ந்தான் ஏன் நடுவில் அர்ச்சாவதாரத்தை சேர்த்துகிறார் சுகுமாரராயிருப்பார் ராஜகுமாரர்கள் இது மொத்த கபலத்துக்குமே நெய் கிடைக்கிற சந்தேகம் அரசுக்குமார்களுக்கு சம்பிரதாயத்தில் குணமோகாச்சாரியர் அந்த அர்த்தம் காட்டுகிறார் சூத்திரமே இருக்கும் நாள் உகந்த நிலங்களிலே பிரவணனாய் உண்ணானுபவ கைங்கரியங்களே பொதுக்காக அச்சாவதார பிராவணியம் அருணச்செயல் ஈடுபாடு அது இரண்டும் இல்லைன்னா சீவையிட்டவற்றும் கடையளித்தார்கள் குருவாச்சாரியம் அச்சாவதார பிராவணியம் இருக்கணும் அருணச்செயல் ஈடுபாடு இருக்கணும் அந்த இரண்டிலே ஈடுபாடு நடைத்தவனுக்கு தான் சிவையிட்டவன் சம்பிரதாயத்தில் பேர் அந்த அருணச்செயல் ஈடுபாடு இல்லைன்னா மோட்சம் இல்லைன்னு தான் ஆச்சாரிய சந்தேகம் அருள் செயல் என்ன பண்றது சில பேர் சந்தோஷம் மைச்சிரமா பல நாட்டில் இருக்கா ஆந்திர இருக்கா பல நாடுகள் இருக்கா என்ன பண்ணது நம்ம ஆழ்வார் பாதுகையாக இருந்தவர்கள் இருந்து அவரால் வந்து வீட்டிருக்கிறாரோ ஆய்வார் சம்பந்தம் அப்புறம் போடும் சம்பந்தம் இல்லா போனால் கூட ஆய்வார் சம்பந்தம் திருவிடோபலி சன்னிவேஷ்யான் அதை லட்சுமீரமனாய ரோஜேஷ்யன் திருவம் ஆவிஜமிப்ப பாதுகாத்மா ஈடுபாடு இல்லைன்னா உச்சியவரின் கிடையாதுன்னு திருவங்கி ஆழ்வாருடைய அனுபவம் அவர் எத்தனை இடத்துல எத்தனை விதமாக அனுபவத்தை மட்டும் வித்யாபனம் ாளே சொத்து தங்களே சொல்லு தன்களே பார்த்தா சொல்லெடுத்து கொடுத்தா சொல்லு என்ன அது சொல்ல ஆரம்பிச்சது அது கேகமில்லையா துணிசோரை சொருகு நாள் கண்ணு வாரகாரியாக பிரவகித்து விழுந்துவிட அவரையும் சோர்ந்து விட்டா இந்த பொன்புளையின் திருத்தாயார் பாய்ச்சும் திருடுந்தாண்டா துணமுலையின்னு சப்தம் திருவங்கியாருடைய இரண்டு மார்பகத்தை பத்தி துணமுலையின் நாய்க்கா பாவத்தில் பாய்ச்ச துணமுலையின் பெரிய அச்சன்கள் உடனே மற்றொருணையாக முடியாது இரண்டு திருவடித்தாளர்கள் இருக்கவேடிக்கு இடத்து அவர் ஒரு பாய்ச்ச திருமணியாயிருக்க ஐக்காபாவம் போலே நம்ம நாயகாபாகம் அவர் பாசனம் பாடுகிறார் வேல் யமதுயன் அழல் மெய்களுக்கு மேகளை களந்து ஊழ திருமலை மலக்கண் முத்தம் சோழ துணமுலை பயன்பு துணமுலை பயன்பு நம்மளை திருவாதிரி பாசனம் திருமதிவாரன் துணமதன் பாடினார் நம்மாழ்வாரும் துணை முறையில் பாடினார் ரெண்டு பேரும் துணை முறையில் பாடி இருக்கார் ஆனா பெரியாரம் பண்ணும் காலத்தில் இந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணாரு தவிர நம்மழிவார் திருவாழ்வுக்கு பண்ணலை என்ன ஏச்சாரம் பண்ற இந்த முறைக்கு இந்த முறை இந்த முறைக்கு இந்த முறை இதுதான் துணையாகலாம் இதுக்கு மத்தொந்து துணையாக முடியாதுன்னு இந்த இடத்துல வைக்காரம் என்ன சொல்றார்னா பெருமங்கை ஆய்வாருக்கு பெருமங்கை முடியும் அவருக்கு அவர்களால் சமானமாக முடியுமே தவிர மத்த எந்த ஆய்வான சமான வர முடியாதுன்னு அர்த்தம் துணைமனை சப்தத்துக்கு அர்த்தங்கிறார் பெரிய அறிவே துணமலைக்கு துணையா இருக்கிற மொழி துணமலை அப்படின்னு துணையாக மத்திருத்த சொல்லல பகவானுக்கு துணையா இருக்கிற முலையானபடியால் துணமலை அப்படின்னு அர்த்தம் என்ன மனத்துள்ளான் மாகனன் நீருள்ளான் அவர்கள் பெரியாட்சியை கண்டன ஏன் சொல்லலாம் என தெரியுது உதாரணத்தான மட்டும் பண்ணலானத்தில் வசனத்தை உதாகணம் அண்ணிருக்கிறார் திருவெந்தூர் பதிகத்திலே ஆச்சரியமான பாய்சனம் அவர் உதாகரிக்கிறார் விடத்தில் திருவந்தூர் கழிந்து விளையினார் திருமங்கார் அவர் ஆசைப்பட்டார் அக்குரூர் பகவான் கோபுரத்துக்கு சென்ற போது ஆசைப்பட்டான் அக்குரூரான கண்ணன் அழைக்க போறான் கட்டாட்சம் கொடுக்க போறான் மண்டஹாசன் காட்ட போறான் என்ன ஆரிமரம் பண்ண போறான் என்னெல்லாம் பாரித்துக் கொண்டு அக்குரூர் போனார் அக்குரூரை எப்படி எல்லாம் பாரித்தாலும் கண்ணனிடத்தில் அந்த அனுபவங்கள் எல்லாம் பூர்ணமா கடைச்சிருத்த அக்குற பகவானுக்கு அது விபவாவான் ஆனா இவர் அர்ச்சாவதாரும் திருவரங்கத்த பெருமான் போரே பரிபலாக திருவெந்தூரம் பெருமான் அங்க போனார் என்ன திருவங்கே அழைக்க போறார் தரவத்தரங்கு வெளியில வர போறார் பெருமான்றி போறார் நடந்து வர போறார் இருந்தவாறு எல்லாவற்றையும் ஆலிங்கனம் கிடைக்க போது காப்பே சேர்க்கப்பட்ட ரொம்ப வருத்துப்பட்டார் ஆய்வார் ரொம்ப ஆய்வார்கள் ஊடியிருக்கார் திருவங்கி ஆய்வாரின் திரும என்ன ஆய்வார்கள் எல்லாரும் ஊடியிருக்கிறார்கள் திருவங்கி ஆய்வார் உடல் தரிசி சொல்வார் மிரடமடைவார்கள் நம்ம திருவாரூர் ஏர்மல பூங்குழல் குலசேகர திருமால் திருமொழி பாசுரம் காதல் கடிப்பிட்டு பெரிய திருமொழியிலே திருவங்கி ஆழ்வார் பதினாய்கா பாவத்திலே நம்மாழ்வார் ஊடினார் ஆழ்வார் ஊடினார் திருவங்கி ஆழ்வார் ஊடினார் அந்த மூன்று ஊழல் பாசுரம் ஆழ்வார்களுக்கு எம்பது மாநிலத்திலே ஊழல் பாசுரமாக அமைகிற போது மூணு பேருக்கு நாய்க்கா பவன் இருக்க திருமங்கி ஆழ்வாருக்கு நாய்க்கா பாவம் தான் குலசேகராய்வாருக்கு நாய்க்கா பாவம் தான் ஆனால் ஆழ்வார் ஆழ்வாராகவே ஊடினார் என்னால் அது திருமங்கி ஆய்வாருக்கு தரித்திருமை அது இந்த திருமணம் இன்பம் பணி செய்திருக்கும் நிம்மடிவோம் இன்பம் பெற்றோம் திருவந்த பெருமானே நம்மை தொழுதோம் உங்க சேமிச்சோம்னு அர்த்தம் என்னன்னு உங்க போய் சேமிச்சேனே அர்த்தம் உண்மை தொழுதோன்னா ஆரம்பம் இல்லை உங்க போய் செய்திச்சேரே ால உம்னால் துன்பம் பென்பம் பெ செவ்வாக்கதை என்ன பேரு மங்களவாரம் ரொம்ப மங்களமான வாரம் அமங்களவாரமான செவ்வாய்க்கதைக்கு மங்களவாரம் என்று பெயர் ஏற்பட்டதுமான வழியா ஒண்ணுமில்லை நம்ம ஒரு நாள் ஒரு கால காட்டில் நடந்தால் உயிரேற்கப்படாதா கலவை தருக்கப்படாதா வாழ்க்கையில் வரப்படாதா எனக்காக நடந்து காக்கப்படாதா துறவி ஆய்வாறு சிகமான விசாரிக்கப்படாதா வேண்டிருந்தா என்ன ஆயிடும் என்னார் ஆயுதம் சொன்னார் ஆச்சாரம் என்ன விடும் என்ன ஒரு நாட்டின உள்ளத்திலே நான் போட்டுவது கிடையாது உங்களுடைய உள்ளத்திலே போட்டு இருக்கிறோன்னு உங்க ஆழ்வான ஆட்சி இருக்கிறோன்னு என்ன குறையினார் சுந்தகன் மேல் நீங்காவிடுந்த திருவே மணிமணிய நைந்தா அந்த நாடு மாலவே சோழ வழ கழிவே நந்தாவிடத்தில் சுடரே நரையும் மின்னலம்பி அடியோரு கிரை நிறங்காய் கொஞ்சம் இல்லை கரவத்தை உடனே சொன்னான் அர்ச்சகர் இத்தனை நிதார்த்தார் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்தோரு திருமணியாய் யாருக்குள்ளார் கோபம் கோச்சுக்கவே மாட்டோட கோபத்தை கருப்பு விடுதான் சொல்லுவேன் நான் கோச்சுக்கிட்டான் அவர் கருப்பு சொல்லாது எழுதியதில்லை ஆனும் சொல்லப்படாலும் சொல்லப்படாத சொல்லாது எழுதுகிறேன் அறிந்து சொல்லி நம் அடியார் எல்லாரோடும் ஒக்கை எண்ணூறு தீர் அடியே நம்மடத்தில் அடிவப்பட்ட அடியார்களோடு என சமானமாய் இருக்கிட்டீரோ என்னார் ஆய்வார் மடியார் எல்லாரோடும் ஒக்கை எண்ணூறு தீர் பாய்க்கிறார் அந்த பாய்சிரத்தை எந்த இடத்திலும் வியாபாரிக்கிறார் என்ன நம்மாயிவாறு சமாளமா நினைச்சுட்டீங்க சமாளமா நினைக்கிறாங்க பிரியாச்சனம் என்ன தெரியல இதுக்கு இதுதான் திருஷ்டாந்தம் இதுதான் இது ரெண்டுக்கும் திருஷ்டாந்தம் திருவங்கி ஆய்வார் சொல்றாபர் அல்ல பகவானுக்கு துணையான முறை பகவானுக்கு துணையான முறையானபடியார் துணமலை இது ஒன்று கொண்டு முறை சொல்றது அந்த இடத்துல கிடையாது ஆக திருவங்கி ஆய்வாருக்கு அப்படிப்பட்ட ஏத்தான் அது என்ன ஏத்தன் தனிச்சிறப்பு என்றால் அந்த சிறப்பத்தான் மாச்சாரியால் யாச்சாரம் அண்ணினார்கள் அர்ச்சாவதாரத்தை பத்தி நம்மாழ்வார் உபதேசம் பண்ணுவார் என்னசம் பிரவேசம் பண்ணிறார் அவர் தனக்கு தம்பாய் உதராய்கள் பரப்பத்தில் ஒண்ணு இருப்பார்கள் அச்சாவதாரத்தில் தொட்டுக் கொள்வர்கள் திருமைக்கு அந்தர்யாதிப்பற்றை ஒன்னு இருப்பார் அர்ச்சாவதாரத்தையும் தொட்டுக்கொள்வார் நம்ம யாரும் பொடியாய்வார் ஆண்டாலும் கிருஷ்ணாவதாரத்தை ஒன்னு இருப்பார் அர்ச்சாவதாரத்தின் தொட்டுக்கொள்வார் திருமைக்குப் பிறார் அந்தர்யாவித்தம் நம்ம யார் கிருஷ்ணாவதாரா திருசேகராயார் ராமாவதாரா தொண்டனு பொடியாய்வாரும் திருப்பாளிவாரும் அர்ச்சாவதாரும் திருமந்தி ஆய்வார் என்று அவருடைய அது மாதிரி யாரும் சொல்ல முடியாது கிருஷ்ணாவதாரத்தில் என்ன வைக்கின்றான் கிருஷ்ணாவதாரத்திலே அவருக்கு உண்டானது அதே நம்ம ஒரு காலத்தில் அது காரம் என்றார் ார் அனுகாரத்தான் கடல்யானன் கடல் ஞான ஆனையனும் யாரே கடல் யாரும் கொண்டேனும் யாரே கடல் யாரும் கிருண்டேனும் யாரே கடல் யாரும் உண்டேனும் யாரே ஒரு அகங்காரம் அகங்கார்த்தம் அனுகாரத்தில் ஏற்பட்ட அத்தய்தான் சம்பிரதாயத்தில் அத்தய்ட்டம் உண்டேங்களா வேதந்தியாசித்தாப்பனார் பராசர பகவான் சீமித்து மகத்தை ஆச்சரியமா சொல்லிட்டார் அபேதி தஜானகோது அபேதி உதயானது ஐசந்திர அஜானகம் அஜானத்தாலே பேதம் ஜானத்தால அபேதமித்தார் பரமாச்சாரியரான பராசரவன் ஸ்ரீ தாவ மாபாசு பரமாத்மனா பி அபேதி பேதத்தை தய அஜானகோதம் அஜானே பேத ஜானம் அபேரமிதம் இங்கே அதுவான் நம்ம பூர்வாச்சாரி இது பூர்வக்ஷார்த்தம் வேற சித்தாந்தார்த்தம் வேற நம்மளை வீட்டுலே கடல்யாலம் செய்தேனும் திருவாதி யாய்ச்சான் அவதாரிக்கிறேன் இந்த கோகத்தை உதாரித்து அங்க அவர் சொல்ற அர்த்தமே வேற பூர்வக்ஷம் என்ன என்ன நம்மங்க காட்டிய மூன்றாவது அர்த்தம் தேவையில்லை கூட அவனாகவே நம்ம அனுகரிக்கிற அனுகாரம் என்று நம்மரித்தார் பகவான் அனுகரித்தார் நம்மார் அனுகாரம் ஜெகத்காரணமான இன்பெருமான அனுகரித்தாரு காரம் கடன் யாரும் பூஜைனும் யானை கடன் யாரும் ஆவேனும் யானே ஜகத்காரணமான பகவானை ஆழ்வார் அனுகரித்த திருமங்காயார் பிடில திருமங்காய் யார் இறவகை கொள்வது யார் என்று பேசுகிறார் திருக்கணவர பரிகத்திலே இரண்டாம் திருவழியான பெண்ணியூர் தேவர்கன் தேவர் திருத்தக்கு வெள்ளியே பெய்ய விழ்த்தி வண்ணர் ஓ கல்வியோ இந்த திருவங்கையாள திருத்தாய் சொல்றாள் கல்வியோ இவர் திருடி நாடா கைவளவு கொள்வது தக்கது இவர் கையில வர அறிந்தாலே நான் வரை கொண்டீரே திருக்கண்ணவர் சென்றிருமாறே உன்னுடைய திருக்கையில வரையிற்கு சென்றான் ஒரு நாளும் கடலாமல் இருக்கிறது உண்மை கை தொழுந்தாளே தொழில் பிள்ளை பொழுதாளே இவர் கல்வியோ எனோ உன் கையில இருக்கிற சங்கத்தையும் கழித்து இவ கையில போட வேண்டிய தாக்கமா இருக்க அவள் வரையும் கழித்து விட்டீர்கள் கைவளை கொள்வது தக்கது உன் சொத்தை தோன்றரா உன் சுபாவத்தை தோன்றரா திருத்தாயார் கோரித்துக் கொள்றா து ம்யார் திருவங்கடத்திலே திருவங்கு முறையான் நாம் தான் திருக்கணவர்கள் இருக்கிறேன் போடுவாய் திருமான் தன்னையே திருவங்குண முறையானாய் தன்னையே திருக்கணவர் தொண்டிருமானாக சொல்லுகிறார்கள் இந்த ஆழ்வாறு கர்ச்சாவதாரத்தினுடைய அணுகாரன் இவனு விதிர்ந்த அனுக்காரன் ஆக எல்லாருமே ஊடியிருக்கிறார்கள் ி நாயத்தோடு ஊடி இருக்கிறார் மந்திரம் கொண்டாரே அதுவே தனிச்சிறப்பு தான் எல்லாத்துக்கு மேல ஆச்சரியம் என்னன்னு அவைதிகமான புத்த விக்கிரகம் தைவ விக்கிரகம் அந்த அவைதிகங்கள் வைதிகமாக ஆக்கப்பட வேண்டும் என்று திருவரங்கத்தில் சென்று எல்லாத்தையும் வைதிகமாக கைந்திருக்கார் பண்டப கைகிற பண்ணியிருக்கார் எத்தனை கைதறியா ஏன் அவைதிகமான தத்தங்களை வைதிகமாக்கினாரி மணி ார் திருமங்கி ஆட்டார் அப்படி மனோக்கு திருமணியிலே ஒரு நாலு பாய்ச்சலும் தூங்கிவிட்டார் அதுக்கு மேல பொறுக்க முடியலந்தா அம்மாயிருக்கு அவரது இருக்கு நாலு வயசுக்கு மேல பாட முடியாது திருவங்கியாயார் பரவ சுகுமாரன் சௌக்குமாரியம் என்ன திருவங்கியாருக்கு தான் அதனால திருவங்கியாயிரம் சவுகுமாரிக்கு சமானமாக அம்மா நினைக்கப்படாதன்னு கவிர்கள்த்தை கொண்டு இருக்கிறது அத்தனையும் நாம் சூர்தூக்கி பார்க்கிற போர் திருவங்கியால் தான் மிகச் சிறந்த எல்லாத்தவிடம் திருவங்கியாளர்கள் ஒளியேற்ற மட்டும்தான் நம்மால் பெரிய திருவள்ளை பெறுவதும் செலுத்த முடியாது திருவங்கியாய்யார் திருவார்கள் தெரிவதும் சொல்லிக்க முடியும் அதுவே ஒரு தரிசிறப்பு சொல்லிகுருவான் நம்ம அப்பறம் தான் திருமதி தான் சொல்லிக்கிறார் தாண்டகம் தெரியும் சொல்லிக்கிறார் நான் தெரியுமா இருந்தவளோ சொலவன் திருமதி தானே சொல்லிக்கிறார் இருந்தவளோ சொலவான் இருந்தவள் அவரே நம்ம துளிர்ந்து இங்கிருந்தேன் இதை நொழிந்து திருவாவைக்கு இருந்தவர்கள் இருந்தவள் நம்ம யார் பாடினார் ஆனால் இப்போதும் இருந்த வழி பலவர் நான்கிறார் திருவங்க நம்மயார் பெண்மொழி பலவர் திருவெங்கி ஆயார் திருவாய் புலவர் அதுவே ஒரு தனி சரணம் திருவங்கி ஆயார் பத்தி இருக்கிற நான் வாய்ப்பு வருவோம் பத்தி கொஞ்ச நாயியாவது விண்ணப்பம் அல்ல என்று திருவிழ முகக்கருவு மனவாளவாமிகள் திரியுள்ள முகக்கரவு என்ன